அதற்கு உங்களில் ஒருத்தியினுடைய ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டுவிட்டால் அதை சுரண்டிவிட்டு பின்னர் அந்த இடத்தில் தண்ணீர் தெளித்து விடட்டும் பின்னர் அந்த ஆடையுடன் தொழுது கொள்ளலாம் என நம்பி சொல்லு வலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்